வணக்கம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகின் முதல் முறையாக ஒற்றை குரோமோசோஸ்டினை சீனா நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர் இரண்டு மிக சிறந்த விருதான சர்வதேச பங்களிப்பு விருது இந்தியாவை சேர்ந்த கே அன்வர் சாகர் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்று அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது நான்கு உலகிலேயே அமைதியான நாடுகள் பட்டியலில் நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு ஜெசலாந்து இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மொபைல் திகால் திருவிழா எந்த மாநில அரசால் நடத்தப்பட்டது இரண்டு எந்த துறை அமைச்சகம் யோஜனா திட்டத்தை ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கியுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் மின் ஆளுமை குறியீட்டுப் பட்டியலில் நூத்தி தொண்ணூத்தி நாடுகளிலேயே முதல் இடத்தை பிடித்துள்ள நாடு எது நான்கு வியட்நாம் இலங்கை தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய ஆசிய நாடுகளுக்கு வெள்ள முன்னறிவிப்புகளை அறிவிப்பதற்கான தலைமை வானிலை மையம் எந்த நாட்டில் அமைக்கப்பட உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி